ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காய் ரத்தம் சிந்திய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு களையும் முளையும் Wheat and weeds வாசிக்க வேண்டிய பகுதி மத்தியு பதிமூன்றாம் அத்தியாயம் 24 நான்காம் வசனம் முதல் முப்பதாம் வசனம் வரை வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனிதருக்கு ஒப்பாயிருக்கிறது மனுஷர் நித்திரை பணிகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் கலைகளை விதைத்து விட்டு போனான் பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது கலைகளும் காணப்பட்டன வீட்டஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து ஆண்டவனே நீருமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா பின்ன ஏன் அதில் கலைகள் உண்டானது என்று கேட்டார்கள் அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான் அப்பொழுது வேலைக்காரர் நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள் அவன் வேண்டாம் கலைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது கலைகளை பிடுங்கி கட்டுகளாய் கட்டுங்கள் கோதுமையோ என் கலைஞத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார் இன்றைய மனப்பாட வசனம் ஒன்று பேர ஐந்து எட்டு தெளிந்த புத்து உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் பி சோப் விஜில நாம் நற்செய்தி பணியில் தீவிரம் காட்டுகையில் பிசாசும் அதே வேகத்திலும் ஏன் அதற்கு அதிகமாகவும் செயல்படுகிறான் தனக்கு எஞ்சிய காலம் சொற்பமே என்று அறிந்த அவன் பயிரை நாசமாக்க தன்னால் இயன்ற அத்தனையும் செய்கிறான் கிறிஸ்தவத்திற்கு எதிரான சக்திகள் பொய் தத்துவங்கள் பரவுதல் எதிர்பக்கத்தில் அற்புத அடையாளங்கள் நடத்தல் இப்படி பல விதங்களில் பிசாசின் எதிர்ச்செயல்கள் வெளிப்படும் இவைகளெல்லாம் ஆர்வத்துடன் வசனம் கேட்போரையும் இளம் விசுவாசிகளையும் குழப்பிவிடும் இப்படிப்பட்ட சமயங்களில் எகிப்தின் மந்திரவாதிகளின் சர்ப்பங்களை விழுங்கும் அளவு கடவுளின் வல்லமை வெளி வெளி தெளிவாய் வெகுவாய் அதிகமாய் வெளிப்படவும் புதிய விசுவாசிகள் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கவும் நாம் குறிப்பாய் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் எபேசு நகரில் பவுல் செய்த மூன்று மாத ஊழியத்தை ஆண்டவர் கனம் பண்ணினார் ஆனால் அப்பொழுது கலைகளும் முளைத்தெழும்ப துவங்கின விசுவாசியாத சிலர் மனதில் கடினப்பட்டு நட்செய்திக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தார்கள் இது புதிய விசுவாசிகளை ஓரளவுக்கு அசைத்துவிட்டது தனது மூன்று மாத ஊழிய பாதுகாக்க பவுல் அந்த பட்டணத்தில் இரண்டு ஆண்டுகள் தங்கியிருந்து தினமும் சீடர்களுக்கு விளக்கங்கள் கூற வேண்டியது இருந்தது அப்போது சிலர் பத்தொன்பது எட்டு முதல் பத்து வரை எடுத்து வாசித்து பாருங்கள் கூடவே இருந்து ஆடுகளை பாதுகாக்க ஒருவரும் இல்லாத சூழ்நிலைகளை பிசாசாரவன் சாதகமாய் பயன்படுத்தி புகுந்து விளையாடி விடுவான் மிஷினரிகள் தூர இடங்களுக்குச் செல்லும்போது அவன் கலைகளை உள்ளூர் விசுவாசிகளுக்குள்ளே விதைத்து விடுவான் கிறிஸ்தவ பணியாளர்களின் அதிகரிப்பு மக்கட்தொகை பெருக பெருக்கத்திற்கு முன் ஒன்றுமே இல்லை ரெண்டாயிரம் ஆண்டு மே இந்திய மக்கட்தொகை நூறு கோடியை தாண்டி விட்டது. முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாம் சீனாவை மிஞ்சி விடுவோம் என்று கணிக்கப்பட்டுள்ளது அவ்வாறே பயிரை அறுக்க வேண்டிய கட்டத்தில் பூச்சிகள் படையெடுத்து விட்டால் எவ்வளவு கவலையாகிவிடும் இருப்பினும் நமது சாதனை பெருமிதங்களையும் செய்தி அறிக்கைகளில் மிகைப்படுத்துதலையும் தலைத்தட்ட ஆண்டவர் இவ்விதம் பயிர் பாழாக அனுமதிக்கிறார் என்றே நான் நினைக்கிறேன் பருவ பலன்களை நாசமாக்கும் வெட்டுப்புழுக்கள் மற்றும் வெட்டுக்கிளிகளை ஆண்டவர் நான் உங்களிடம் அனுப்பிய என் பெரிய சேனை என்று அழைக்கிறார் புரிந்து கொள்ளுங்கள் சங்கங்கள் மற்றும் இயக்கங்கள் இவை எல்லாம் இரையரசை கட்டுவதற்கான சாரம் தான் அது கட்டணம் அல்ல அது சாரம் என்று நாம் மறந்துவிடக்கூடாது இயக்கங்களையும் சங்கங்களையும் மேம்படுத்துவது நமது முக்கிய நோக்கா இருக்கக்கூடாது இல்லையேல் நாம் ச சாம்ராஜ்யங்களை கட்டுகிறவர்களாகிடுவோம் எளியதொரு அறிக்கை முறையை கையாளுவதில் தவறில்லை ஆனால் மக்கள் மனதில் உண்மையற்ற எண்ணங்களை பதிக்கும் மிகைப்படுத்துதல் மாற்றி சொல்லுதல் போன்றவை கடவுளால் நியாய கவனம் பொதுவாக வளரும் கலைகளை அவ்வப்போது களைவது நல்லதெனினும் பயிர் வளரும் பொழுது அதை செய்வது அவ்வளவு சாத்தியமில்லை எனவேதான் அறுவடை நாள் வரும்போது தனியாகவும் பதர் தனியாகவும் சேர்க்கப்படும் அந்த செழித்து வளர்ந்த பதரின் முடிவு பரிதாபமாயிருக்கும் ஒருவர் இப்படி எழுதி வைத்தார் ஊழியங்களை தாங்குவோருக்கு அறிக்கை அனுப்புவதே நமது பிரதான நோக்கமாக இருக்குமானால் ஆத்துமாக்களின் ரஷிப்பிற்காய் அன்று இரத்தம் சிந்திய கிறிஸ்து இன்று கண்ணீர் வடிப்பார் மறுபடியும் அதை நான் வாசிக்கிறேன் ஊழியங்களை தாங்குவோருக்கு அறிக்கை அனுப்புவதே நமது பிரதான நோக்கமாய் இருக்குமானால் ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காய் அன்று இரத்தம் சிந்திய கிறிஸ்து இன்று கண்ணீர் வடிப்பார் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் பீ சோபர் எங்கள் மகாபரிய தேவனே எங்களை உம்முடைய பெரிய திருப்பணிக்கு உமுடைய திராட்சை தோட்டத்திற்குள்ளே நீர் சேர்த்து கொண்டு எங்களை நம்பி கரங்களிலே கொடுத்திருக்கிற பொறுப்புகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆனால் அவைகளில் பலன்களை எங்களுடைய சாதனைகள் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டு ஆண்டு எங்களுடைய அறிக்கைகளிலே மிகைப்படுத்தி கொண்டு தேவையில்லாத வேண்டாத போட்டிகளுக்குள்ளே நாங்கள் கர்த்தாவை எலிப்பந்தயம் போட்டுக்கொண்டு இவ்விதமாக இருப்பதெல்லாம் உமக்கு எவ்வளவு துக்கத்தை கொண்டு வருகின்றன என்று நாங்கள் இப்பொழுது தியானித்தோம் ஆண்டுவரே இந்த காரியத்திலே நாங்கள் மிகவும் தெளிந்த மனதுள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் இருக்க உதவி செய்யும் ஒரு பக்கம் சத்துரு பயிர்களை நாசமாக்குகிறான் இன்னொரு பக்கம் பயிர்கள் நாசமாவதற்கு நாங்களே காரணமாக இருக்கிறோம் ஏனென்றால் உண்மை கோபம் ஓட்டுகிறோம் நீர் வெட்டுக்கிளிகளை அனுப்பிவிடுகிறேன் ஆண்டு வரை மிகவும் தாழ்மையோடு பொறுமையோடு நிதானத்தோடு எங்களை நாங்கள் மறைத்து கொண்டு உண்மை பணியை நாங்கள் செய்து மாத்திரம் உயர்த்த உண்மை மாத்திரம் மேன்மைப்படுத்த எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் புகழையும் உமக்கு மாத்திரம் செலுத்த கர்த்தாவே எங்களுக்கு கற்று தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே